அவர்கள் கூறியதாக உன் தந்தை ஏதும் கூறி நீ கேட்டதுண்டா என்று கேட்டார்கள் ஆம் இமாம் உட்கார்ந்ததிலிருந்து தொழுகை முடிக்கப்படும் வரை உள்ள இடைப்பட்ட நேரத்தில் உள்ளதாகும் என்று நபி சொல்லு அலி வல்லாம் அவர்கள் கூறியதாக என் தந்தை கூற கேட்டேன் என்று கூறினேன் முஸ்லிம்களும் எட்டு ஐந்து மூன்று